ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்கடலேயத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில் கொண்டன்றே துடியேறுடுகை தூய் மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் முயங்கு முயங்குவித்த அடியேன் குலாத்தில் ஆண்டானை கொண்டன்றே என் உள்ளுருக்கி இருவினையை ஈடடித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூவை செய்து முன்புள்ளவற்றை முழுதடிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில் ஆண்டானைக் கொண்டன்றே குறியும் நெறியும் குணமும் இலார்குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை சிவபதத்தை அறியும் குலாத்தில் ஆண்டானை பேரும் குணமும் பிழிப்புறும் இப்பிறவி தன்னை தூரும் பரிசு துரிசறுத்து தொண்டரல்லா சேரும் வகையால் சிவையின் கருணை தேன்பருகி சேரும் சிவன் கருணை தேன் பருகி ஆரும் குலாப்பிள்ளை ஆண்டானை கொண்டன்றே கொம்பில் குவிமலராய் காயாகி பம்பு படுத்து உடலம் ஆண்டு இங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை அணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில் ஆண்டானை கொண்டேயே மதிக்கும் திரளுடைய வல்லறக்கன் தோழ்நெறிய மிதிக்கும் திருவடியின் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பதுபாதம் ஒன்றுலோம் எனக் இங்கு அதிர்க்கும் குலாத்தில்லையாண்டானை கொண்டன்றேயே இடக்கும் கரு உருட்டு ஏன பின் கானகத்தே நடக்கும் திருவடியன் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திறல் கண்டகதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில் ஆண்டானை கொண்டே பாழை விழாவி பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ்ச்சை தவத்தால் கிழியீடு பட்டு தாட்சைய தாமரை சைவனுக்கு என் குந்தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டே ஆண்டானை கொண்ட மூலை கொம்பனையால் கூட செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில் ஆண்டானை கொண்டே ஆண்டானை கொண்டு